பஞ்சபாணாத்மிகே பஞ்சபானேனராச்ச சம்பாவித்தே பிரீத்திபாஜா வசந்தேனச்ச ஆனந்தித்தே பஞ்சபானாத்மிகே ஐந்து பாணங்களின் உயிராக இருப்பவளே ஐந்து பாணங்கள் யார்கிட்ட மன்மதன்கிட்ட மன்மதனுடைய ஐந்து பாணங்களுக்கும் உயிரை தரக்கூடியவளே அம்மா மன்மதன் தன்னுடைய பானங்களை செலுத்துகிறான்னு சொன்ன அதற்கு நீதான் காரணம் நீ இல்லைனா அவனால எதுவும் பண்ண முடியாது அனங்கோ விஜயத்தேன்னு பாடுவார் ஆச்சாரியர் தனங்கன் அவனுக்கு உடம்பே இல்லை தேகமே இல்லை அவன் வரக்கூடிய தேர் எப்படின்னு பார்த்தா ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு தேர் மலையமாருதம்ங்கிறது தான் அவனுடைய தேர்னு கணக்கு அவன் எந்த தேர்ல வருகிறான்னு சொன்னால் மலையமாருதம் மலையமாருதம்ங்கிறது தென்றல் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று வாடை வாடை ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நல்லதில்லை தென்றல் ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு கணக்கு அந்த தென்றலுக்கு இன்னொரு பெயர் மலையமாருதம் இந்த பொதிகை மலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலை அந்த மலைக்கு மலையம்னே பேர் ஏன்னா தி ஹில் ஆர் தி மவுண்டன் அப்படின்னு அதைத்தான் சொல்லலாம் அதனால் அதற்கு மலையம்னு பேர் மலையத்திலிருந்து வீசக்கூடிய மாருதம் மலைய மாருதம் இந்த மலைய மாருதத்தை தன்னுடைய தேராக இரத்தமாக கொண்டவன் மன்மதன்னு கணக்கு இப்போ மன்மதன் ஹி ஹாஸ் ஆல் தி வீக்னஸஸ் அவங்ககிட்ட அவனுக்கு அவன் எப்படி இருப்பான் பர்சனாலிட்டி இப்ப யாரோ ஒருத்தர் வராருன்னு வச்சுப்போம் அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு அஜான் பாபுவா வந்தார் என்ன ஆக்ருதி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்தோன்னே பயப்படலாம் அவருடைய ஹெஃப்டியா ஒருத்தர் இருந்தார்னா பார்த்தா பயமா இருக்கும் இந்த மன்மதனுக்கு தேகமே இல்லை அனங்கன் அதனால் அவனை பார்த்தா பயம் வராது சரி ஒருத்தர் பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப ஹெஃப்டியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் கையில் ஒரு கன்னோடு வந்தார்னா கொஞ்சம் பயமாக இருக்குமா இல்லையா அவருடைய வெப்பனாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவன் என்ன கையில் ஒரு வெப்பன் வச்சுன்னுருக்கான் இவன் வச்சுன்னு இருக்கிறது ஒரு கரும்பு வில் கொஞ்சம் வேகமாக உடச்சா பொட்டுன்னு உடஞ்சி போயிடும் சரி குறைஞ்சபட்சம் இவனுடைய அம்பாவது கூர்மையாக இருக்கா ஷார்ப்பாக இருக்கான்னா புஷ்ப பானம் போட்டால் கொஞ்சம் வேகமாக போட்டால் இங்கேயே விடும் இங்கே பூவில் இருக்கிற பிரச்சனை அதுதான் பூவோ பேப்பரோ அந்த பேப்பர் ஆரோ விடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அவ்வளோ சுலபத்தில் விட முடியாது அதுக்கு ரொம்ப பயிற்சி வரும் ஏன்னா கொஞ்சம் வேகமாக ஊதினா நம்ம மேலேயே ஊழும் பூவும் அப்படித்தான் வேகமாக ஊதினா கீழே இங்கேயே விழுந்துடும் தள்ளி போகாது ஆனால் அந்த புஷ்பத்தை வைத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் போடுறான் ஸோ இவனை பார்த்தா இவனுடைய பர்சனாலிட்டியும் பெருசில்லை இவங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ட்ரியும் ரொம்ப பலமானதில்லை சரி இவனுக்கு ஃப்ரெண்டு சில பேர் எப்படி இருப்பார்கள்னா கூட இருக்கிற அடியாள் பலசாலியாக இருக்கும் அந்த யார் பெர்டிகுலர் பர்சனோ அவரை பார்த்தா நமக்கு பயம் வராது ஆனால் கூட வரக்கூடிய அடியாளை பார்த்தோன்னே பயம் வரும் இவனுக்கு அடியாளாவது கூட யாராவது பலசாலியான்னு பார்த்தா இவனுக்கு ஒரு அடியாள் இருக்கான் அவன் இவனை விட மோசம் அவன் யார் தெரியுமா அவனுக்கு வசந்தன்னு பேர் வசந்தோ சாமந்தன் அவனுக்கு வசந்தன் வசந்த காலம் வந்தால் எங்கேயாவது பெருசாக யாராவது பயப்பட முடியுமா இந்த வசந்த காலங்கிறது ரொம்ப மென்மையானது சாத்விகமானது சரி இவன் வர சில பேர் வர அந்த வெஹிக்கிளை பார்த்தோன்னே பயம் உள்ளுக்குள்ளேர்ந்து அவர்கள் ரொம்ப மென்மையாக இறங்கினா கூட அந்த காரோ இல்லைன்னா அந்த பெரிய ஏதாவது ஒரு வாகனத்தை பார்த்தா பயம் வரும் இவனுடைய வாகனம் இவனுடைய தேரை பார்த்தா பயம் வருமானா அந்த தேர் வந்தால் தெரியவே தெரியாது அது மலையமாக தான் ஆனால் இந்த வீக்னஸை வச்சிருந்து உலகத்தையே கட்டி ஆடுகிறானே எப்படி இவனால் கட்டி ஆட முடிகிறதுன்னா அதற்கு ஒரு காரணமா உன்னுடைய கருணை அவனுக்கு இருக்குது உன்னுடைய அருள் அவனுக்கு இருக்குது அதை வைத்து கொண்டு அனங்கன் அனங்கோ இந்த உலகத்தையே அவன் கட்டி ஆடுகிறான் இந்த உலகத்தையே அவனால் ஜெயிக்க முடிகிறதுன்னா அம்மா உன்னுடைய கருணைன்னு ஆச்சாரியர் ஆதிசங்கரர் பாடுவார் இங்க ஒரே வரியில் அதை சொன்னார் பஞ்ச பாணாத்மிகே அவனுடைய அந்த பானங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் அதனுடைய ஆத்மாவாக நீ இருக்கிறாய் அந்த ஐந்து பானங்களும் உன்னிடத்தில் இருப்பதனால் உன்னையே அவை உயிராக கொண்டிருப்பதனால் அந்த பானங்கள் வெற்றி பெறுகின்றன பஞ்சபானே ரத்தியாச்சம்பாவித்தே அம்மா உன்னை யாரெல்லாம் வணங்குகிறார்கள் தெரியுமா இதுவரைக்கும் யக்ஷர்கள் வணங்கினார்கள் கிண்ணறர்கள் வணங்கினார்கள் கந்தர்வர்கள் வணங்கினார்கள் அவர்கள் மாத்திரம் இல்லம்மா இன்னும் ரெண்டு பேர் உன்னை நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் யாரு யாருடைய பஞ்சபாணங்களுக்கு நீ உயிராக இருக்கிறாயோ அவனே நிற்கிறான் பஞ்சபாணேன அவனுக்கு பேரே பஞ்சபாணன் தன் வித் ஆரோஸ் பஞ்சபாணனாக இருக்கக்கூடிய மன்மதனும் அவனுடைய மனைவி ரதி ரத்தியாச்ச ரத்தியோடு கூட அந்த பஞ்சபாணன் உன்னை நமஸ்காரம் பண்ணுகிறான் சம்பாவித்தே பிரீத்தி வசந்தேன ச ஆனந்தித்தே இப்போ மன்மதன் வந்துட்டான் அவனுக்கு கூட ஃப்ரெண்டு யார் வசந்தன்னு பார்த்தோமா இல்லையா வசந்த காலம் அந்த வசந்த காலமும் பக்கத்தில் வந்து நிற்கிறான் ஆனால் வசந்த காலம் ரொம்ப அம்பாளிடத்தில் அன்பு கொண்டவன் பிரீத்தி பாஜா நிறைய பிரீத்தி கொண்டவன் உன்னிடத்தில் அன்பு கொண்டவன் நிறைய பக்தி கொண்டவன் ஏன்னா அம்பாள் வசந்த காலத்தில் தான் அந்த கிம்சுகா மலர்கள் அந்த மலர்களிலெல்லாம் அம்பாள் வாசம் செய்கிறாள்னு கணக்கு அதனால வசந்த காலம் உன்னிடத்தில் அன்பு கொண்டவன் பக்தி கொண்டவன் அவனை பார்த்தோன்ன உனக்கு சந்தோஷம் அவன் வந்து அப்படி நிற்கிறானான் அவனை பார்த்தோன்ன அம்பாளுக்கு சந்தோஷம் அட வசந்தனே வந்துட்டியா அப்படின்னு அவனை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைகிறாய் பிரீத்தி பாஜா வசந்தேனச்ச ஆனந்தித்தே அவனை பார்த்து நீ ஆனந்தம் கொள்கிறாய் பஞ்சபானாத்மிகே சியாமலா தண்டகத்தின் மொத்த வரிகளையும் எடுத்து எல்லா வரிகளையும் விட்டுடலாம் ஏதாது ஒரே ஒரு வரி கோர் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த வரியை சொல்லலாம்னா பஞ்சபானாத்மிகேங்கிற வரியை சொல்லலாம் மற்ற எல்லாத்தையும் விட்டுருக்கலாம் கம்பராமாயணத்தை பற்றி ஒரு தடவை இப்படி ஒரு விவாதம் வந்து தான் ஒருவேளை அந்த காலத்தில் சங்க காலத்தில் கடல் கொண்டது பல நூல்கள் கடலுக்கு இரையாகின அப்படின்னு சொல்கிறமா இல்லையா அந்த மாதிரி கம்பராமாயணம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னா இல்லை கம்பராமாயணத்தில் மற்றதெல்லாம் அழிஞ்சு போனால் பரவாயில்ல இந்த யுத்த காண்டம் மாத்திரம் இருந்தால் போகிறோம்னாக்களாம் யுத்தகாண்டம் அதை கூட காப்பாற்றுறது இல்லை யுத்தகாண்டம் மொத்தம் அழிஞ்சால் கூட பரவாயில்ல இந்த ஹிரண்யன்வதை படலம்னு ஒன்று இருக்கே அது மாத்திரம் இருந்தால் போகிறோம் மொத்த கம்பராமாயணத்தையும் அதிலே பார்த்து அந்த மாதிரி சியாமலா தண்டகத்தில் மற்ற வரிகளெல்லாம் விட்டுட்டால் கூட இந்த ஒரே ஒரு வரி அதுதான் அதனுடைய மையம் பஞ்சபானாத்மிகேனா என்ன அர்த்தம் ஐந்து பானங்களின் உயிராக இருக்க பஞ்சபானத்தை வைத்து கொண்டிருப்பவன் அதுக்கு அடுத்த வரியிலேயே பஞ்சபானன் அதனால மன்மதன் அப்படின்னு மன்மதனுடைய அம்புகளுக்கு உயிராக இருக்கக்கூடியவளேன்னு சொல்றோம் அம்பாள் கிட்டேயே பஞ்சபானங்கள் இருக்கு அம்பாள் கிட்டேயே பஞ்சபானங்கள் இருக்கு இல்லையா இந்த வடிவத்தில் இங்கே அவர் சாமளானு பாடக்கூடிய வடிவத்தில் அவர் அந்த பஞ்சபானங்களை காட்டலை முதல்ல ஒரு இடத்துல காட்டுறார் அப்புறம் காட்டலை பின்னால் வரக்கூடிய இடத்துல அவர் அக்ஷமாலையை காட்டப்போகிறார் புஸ்தகத்தை காட்டப்போகிறார் பாஷத்தை காட்டப்போகிறார் அங்குஷத்தை காட்டப்போகிறார் பின்னால் அந்த வரி வரப்போகுது ஆனால் அம்பாள் சில வடிவங்களில் தன்னுடைய கையில் பஞ்சபானங்களை வைத்து கொண்டிருக்கிறாள் இருக்கும் போதும் லலிதாம்பிகையாக இருக்கும் போதும் காமாட்சியாக இருக்கும் போதும் ராஜராஜேஸ்வரியாக இருக்கும்போதும் அவளுடைய கையில் ஒரு கையில் கரும்பு வில் இன்னொரு கையில் பஞ்சபானங்கள் அதனால தானே அவளை சொல்கிறோம் மனோ ரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர அவளுடைய கையில் இருக்கக்கூடிய கரும்பு வில் அந்த இக்ஷு கோதண்டம் என்னான்னு கேட்டால் நம்ம மனசுதான் அவ கையில விந்தா இருக்கு பஞ்ச தன்மாத்திர சாயகா ரொம்ப அழகான விஷயம் அது பஞ்சபானங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த பஞ்சபானங்கள் என்னான்னு சொல்றச்சே வந்த ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தையும் புலன் அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்வோம் பொரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சமஸ்கிருதத்துல இந்திரியம்னு ஒரு வார்த்தை இருக்கு தன்மாத்திரைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா பஞ்சேந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள்னு சொன்ன சென்சஸ் இந்த பைவ் சென்சஸ் தான் அவ பானங்களாக இருக்கின்றன இந்த அஞ்சு சென்ச எடுத்து அவ கையில வச்சுட்டு இருக்கா ஆனால் அதை சொல்றச்சே பஞ்சேந்திரிய சாயகான்னு சொல்லலை பஞ்ச தன்மாத்திரை சாயகான்னு சொன்னார்கள் அப்போ இந்திரியத்துக்கும் தன்மாத்திரைக்கும் என்ன வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னா தமிழ்லையே வருவோம் அந்த வார்த்தைக்கு பொரிங்கிற வார்த்தைக்கும் புலன்கிற வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பஞ்ச இந்த பஞ்ச பொறிகளால் நமக்கு கிடைப்பவை பஞ்ச புலன்கள் ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் ஐம்பலன்கள் பொறியினா இன்ஸ்ட்ருமெண்ட்னு அர்த்தம் இன்ஸ்ட்ருமெண்ட் த ஒன் டு டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் கால்ட பொறியாளர் பொறியியல் வல்லுனர் அவர்களே பொறியியல் தி ஸ்டடி த டீல்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொறியின இன்ஸ்ட்ருமெண்ட் புலன்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அதை விட வேற இப்போ பொறினா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ணுங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் காதுங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் நாசிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் மேனிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் தென்னா கருவி இந்த கருவி வழியாக சில செயல்கள் நடக்கின்றன இப்போ கண்ணு பார்க்கறது அப்படின்னா கண்ணு பார்க்குறதா கண்ணு தான் பார்க்குறது கண்ணு வழியாகத்தானே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு கண்ணு பார்க்கறது ஆனால் கண் பார்க்குற விஷயத்தை பர்சீவ் பண்ணி அதை உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி அந்த பார்வையின் பலன் யாரால் எதனால் கிடைக்கிறது யாரால் எதனால் கிடைக்கிறது இப்போது கண்ணை அம்பாள் வச்சுட்டுருக்கா நம்ம கண் எடுத்து வச்சுட்டுருக்கா அதுதான் ஒரு அம்பு காது ஒரு அம்பு மேனி ஒரு அம்பு நா ஒரு அம்பு நாசி ஒரு அம்பு இந்த ஐந்து அம்புகளையும் அவள் வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா பிரச்சனை காம்பவுண்டா பிரச்சனை தீராது அவள் கண் எடுத்து வச்சுட்டுருக்கான்னு வச்சுப்போம் கண்ணை விரும்புன வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை இந்த கண்ணால் செய்யப்படுகிற செயல் கண்ட்ரோலா இந்த கண்ணு பார்க்குறது காது கேட்கறது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கண் பார்க்கிறதா காது கேட்கிறதாங்கிறத கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தோம்னா அங்கே ஏதோ ஒன்று வித்தியாசமாக நமக்கு புலப்படும் இதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கதைக்கு போகும் ஒரு முனிவர் என்ன பண்ணார் காட்டில் போய் தபஸ் பண்ண போகிறேன்னு நான் காட்டில் போய் தபஸ் பண்ண போகிறேன் இங்கெல்லாம் எல்லோரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிறார்கள் நான் ஆசிரமத்திலலாம் இருக்க மாட்டேன் எவ்ரிபடி இட்ஸ் டிஸ்டர்பிங் மி நான் போய் காட்டில் போய் தபஸ் பண்ணுறேன் காட்டில் போய் ஒரு மூலையில் யாருமே வராத இடத்துல போய் உக்காந்துட்டார் வேக வேகமாக மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தார் கொஞ்ச நாள் ஆச்சு டக்குன்னு மந்திரம் நின்றுது ஏன் நின்றுது இவர் எப்படி உக்காந்துன்னு தபஸ் பண்ணாரா மந்திரத்தை சொல்லிகிட்டே அந்த பக்கமாக ஒரு பொண்ணு நடந்து போனான் அந்த பொண்ணை பார்த்த உடனே கண்ணு பார்த்துருத்து பார்த்த உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மந்திரம் நின்று போச்சு அன்றைக்கி சாயந்தரம் டிசைட் பண்ணார் நானே டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு காட்டுக்கு வந்திருக்கேன் ஐ will not get disturbed. நோ நோவே நாளைக்கு நான் பார்க்க மாட்டேன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் கண்ணை இறுக்கி மூடிக்கலாம் கண்ணை இறுக்கி மூடிட்டு கொஞ்சம் இப்படி திரும்பி உக்காந்துட்டார் திரும்பி உக்காந்துட்டு வேக மந்திரத்தை சொன்னார் கொஞ்ச நாள் யாச்சு மந்திரம் பட்டுன்னு நின்றுது கண் திறக்கவே இல்லை அந்த பொண்ணு அங்கே நடந்து போனால் அவள் நடந்து போகிறச்சே அவள் காலில் போட்டுருந்த கொலுசுலேருந்து கினிங் கினிங்னு சத்தம் கட்டுது கண் என்னமோ திறக்கலை காது திறந்துருந்தது காது வழியாக சத்தம் போச்சு ஆட்டோமேட்டிக்காக மந்திரம் ஸ்டார்ட் அடுத்த நாள் காதில் நிறைய பஞ்செல்லாம் பஞ்சுன்னு இல்லை துணி எடுத்து அடைச்சிட்டு வந்து உட்காந்துட்டார் கண்ணை இறுக்கி மூடிண்டார் அந்த பொண்ணு நடந்து போனால் அவ பாவம் தண்ணி எடுக்கிறதுக்காக நடந்து போனா அவன் என்ன பண்ணுவாள் அவன் நடந்து போனால் அவ கூந்தலில் வைத்திருந்த மலர் வாசம் வந்தது மூக்கு வேலை செய்தது மந்திரம் போச்சு சரி அடுத்த நாள் ஹி டிசைட் நோ வே வில் ஐ அலாவ் மை சென்சஸ் டு டூ ஆல் திஸ் மை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு டூ ஆல் திஸ் என்ன பண்ணலாம் கண்ணை இறுக்கி முடிந்த துணி அடைச்சிண்ட நல்ல தலையை சுற்றி ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டு மூக்கில் கொஞ்சம் சுவாசத்துக்காக மாத்திரம் கொஞ்சம் கேப் விட்டு தலையை சுற்றி ஒரு பெரிய பட்டு உள்ளுக்குள்ளே தலை இருக்கானே தெரியல அந்த மாதிரி ஒரு கட்டு போட்டுன்னு உட்காந்துட்டு மனசுக்குள்ள மந்திரத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்தார் அந்த பொண்ணு வரலை அந்த பொண்ணு வரல கண்ணு வேலை செய்யலை காது வேலை செய்யலை மூக்கு வேலை செய்யலை அந்த பொண்ணே வரலை அவளுக்கு அன்றைக்கி தண்ணீர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் வரவில்லை ஆனால் மந்திரம் நின்று போச்சு எப்படி நின்றுது அந்த டைத்துக்கு உள்ளேந்து மனசு பிராண்டித்து இத்தனை நாளைக்கு அவள் வந்திருக்கணுமே இன்றைக்கி இன்னும் வரக்கானுமே பார்ப்பது கண் கேட்பது காது ஆனால் அது மாத்திரமில்லை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உள்ள இது ரிசீவ் பண்ணுற இந்த இன்புட் எங்கேயோ ப்ராசஸ் ஆகி அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக மாறுகிறதே அதற்குத்தான் தன்மாத்திரைன்னு பேர் வெறுமைனை பார்க்குறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனால் அந்த பார்க்கப்படுகிற விஷயம் கிரகிக்கப்படுகிற இந்த செய்தி இந்த தகவல் உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆகி பார்வை என்கிற புலனாக மாறுகிறது அதுக்கு தான் தன் அவ வெறுமுன இந்த கண்ணை இந்த மூக்கை கண்ட்ரோல் பண்ணலை இதை வெறுமைன கண்ணை முடிக்கோ மூக்கை முடிக்கோ அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை கண் என்னமோ இருந்தது காதெனமோ முடித்தா இருந்தது மூக்கு என்னமோ அன்னைக்கு மலரே இல்லை அதனால் மூக்கு அந்த மலரை முகர முடியவில்லை இருந்தாலும் இந்த பொறிகள் மூடி இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணிவிட்டுதான் இல்லையா அந்த வித்தியாசம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவ தன் மாத்திரைகளையே தன்னுடைய கையில் வைத்திருக்கிறாள் பஞ்சபானாத்மிகா அப்படின்னு சொன்னா மன்மதனுடைய பஞ்சபானங்களுக்கு உயிராக இருக்கிறாள்னு மாற்றம் அர்த்தம் இல்லை எங்களுடைய பஞ்சபானங்களுக்கு உயிராக இருக்கக்கூடியவளே பஞ்சபானாத்மிகா அம்மா என்னுடைய ஐந்து புலன்களையும் நான் உன்னிடத்தில் போடுகிறேன் இந்த ஐந்து புலன்களுக்கும் நீ உயிராக இருந்தால் இந்த பிறவியின் வாழ்க்கை சரியாக இருக்கும் இந்த ஜீவன் நடக்கக்கூடிய பாதை சரியாக இருக்கும் என்னுடைய கத்தி சரியாக இருக்கும் என் கதி சரியா இருக்கணும்னா நீ யாரோ மன்மதனுடைய அந்த பானங்களுக்கு உயிராக இருந்து பிரயோஜனம் எனக்கு என்னுடைய பானங்களுக்கு நீ உயிராக இருக்க வேண்டும்ன்னு கேட்பது தான் இந்த சியாமலா தண்டன் அம்பாளுடைய வடிவத்தை வர்ணித்து கொண்டே வந்து அந்த வடிவத்திலேந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய ஸ்வரூபத்தை கொண்டு போய் உள்ளத்திற்குள்ளே கொலுவைப்பதுதான் இந்த முறை பெரியோர்களே இந்த ஒரு சந்தேகம் சில பேர் மனசில் வரக்கூடும் அந்த சந்தேகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நாளை தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை சிந்திக்கலாம் ஒரு பெண் தெய்வத்தை இப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டுமா ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அம்பிகையை வர்ணித்தார் காளிதாசர் அம்பிகையை வர்ணித்தார் ஒரு பெண் தெய்வத்தை இப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி சில உள்ளங்களில் எழும் இதுக்கு ஏற்கனவே நாம் பதில் பார்த்துருக்கோம் இது சராசரி மனசு இந்த மனசுக்கு ஆப்ட்ராக்டா சில விஷயங்களை சொன்னால் புரியாது இந்த மனசை கொண்டு போய் எதுவியாவது ஈடுபடுத்தணும்னு சொன்னால் அதை இந்த மனசுக்கு புரிஞ்ச பாஷையில் சொன்னா தான் இது ஒத்துக்கும் இதை ரொம்ப அப்டிராக்டான விஷயங்களை சொன்னா முடியாது எனக்கு பார்ப்பதற்கு என்னுடைய புலன்கள் என்னுடைய இந்திரியங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஏதாவது ஒன்று வேண்டும் சரி அதுக்காக ஒரு வடிவம் அந்த வடிவமும் என்னுடைய பார்வையில அழகான வடிவமாக இருக்க வேண்டும் இது ஏன் இவ்வளவு அழகாக இப்படி வர்ணிக்கணும் அப்படின்னு கேட்கலாம் நமக்குனு சில அளவுகோல்கள்லாம் வச்சுருக்கேன் இந்த அளவுகோலில் சிலதெல்லாம் அழகுன்னு சொல்கிறோம் சிலதெல்லாம் அழகில்லைன்னு சொல்கிறோம் அழகு அழகில்லைங்கிறது அப்சுல்யூட் இல்லை பியூட்டி லைஸ் இந்த பிகோல்டர் தான் ஆனால் மனித இனத்தை பொறுத்த பொறுத்தவரையில் we have certain set standards. இந்த இனத்தில் பெண் வடிவம் அழகு அது மாத்திரம் அழகுன்னு சொன்னால் இப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் இது அழகு இந்த அழகை சொன்னா தான் இது மனதுக்கோ எங்கள் ஒட்டுமையே தவிர இந்த மனசை சாதாரண ஒரு விஷயத்தை இது நல்லாவே வேண்டாம் சிம்பிளாக ஏதோ ஒன்று கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒன்று அவ்வளோ கலர்ஃபுல்லாக இல்லை க்ரே ஸ்கேலில் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்வையும் நம்ம கான்சன்ட்ரேஷனும் எங்கே போகும் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு போகுமே தவிர இந்த கிரேஸ்கேனுக்கு போகாது இது மனுஷ மனசு இதை கொண்டு போய் ஒட்ட வைக்கணும் இதை எங்கே கொண்டு போய் ஒட்ட வைக்கணும் இதை தீமைகளிலே இருந்து பிரித்து அதர்மத்திலே இருந்து பிரித்து நல்லதில் ஒட்ட வைத்தால் இது அங்கே ஒட்டிக்கொள்ளும் இல்லைனா இது வேற எங்கேயோ போய் தப்பான இடத்துல ஒட்டிக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணார்கள்னா சின்ன வயசுலேருந்தே நல்ல விஷயத்தில் கொண்டு போய் ஒட்டவை நல்ல விஷயத்தில் கொண்டு போய் ஒட்ட வையினார்கள் இதை கொண்டு போய் அங்கே ஒட்ட வைக்கலைன்னா ஈதுபாட்டுக்கு தறி கட்டு காட்டில் போய் முனிவர் உக்காந்துன்றா கூட அந்த பொன்னியே வரலை அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து பிராண்டோம் அப்போ இதை நல்ல விஷயத்தில் ஒட்ட வைப்பதற்கு தெய்வத்தினிடத்தில் ஒட்ட வைப்பதற்கு என்ன வழி அந்த தெய்வத்திற்கு ஒரு அழகான வடிவத்தை கொடுத்து இந்த வடிவம் இப்படியெல்லாம் இந்த வடிவம் இப்படியெல்லாம்னு சொன்னால் அந்த அம்பாளுடைய வடிவத்தில் போய் இந்த மனசு ஓட்டி அது மாத்திரமில்லை ஒரு வடிவ வர்ணனை சொல்லி அந்த வடிவ வர்ணனை இப்படியெல்லாம் இப்படி எல்லாம்னா நம்ம அறியாமல் ரெண்டு மூணு நாலு மூணு நாலு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய வடிவம் மனக்கண் முன்னால் வந்திருக்காரு ஆனால் ஒரு பத்தாவது ஸ்லோகம் பதினோராவது ஸ்லோகம் வரைச்சே என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளேயே அம்பாளுடைய அந்த வடிவத்தை நாம் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் நம்முடைய மகான்களுக்கும் நம்முடைய பெரியவர்களுக்கும் தெரியும் போய் அம்பாளோட சந்நிதியில் உக்காந்து ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொன்னால் ஏன் பண்ணணும் அது என்ன கணக்கு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணா தான் உண்டா அப்படின்னா இந்த மனசு கேள்விகை ஆனால் அப்படி இல்லாமல் க்ரியேட் அ சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனசை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி தன்னை அறியாமல் போய் அம்பாளுடைய காலடியில் அமர்ந்துவிடும் இதை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது என்னாகும் ஒரு தடவை படிக்கும்போது வராது ரெண்டாம் தடவை வராது மூணாந்தடவை தன்னாலேயே அம்பாளுடைய வடிவம் மனக்கண் முன்னால் அப்படி அம்பாள் வந்து உட்காந்துருப்பாள் நாம் அவகிட்ட போகலை அவ வந்து நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துருவா அவ வந்து நம்ம மனசுக்குள்ளே ஆவிர் பச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் போய் அவ காலடியில் விழுந்துருவோங்கிறதுக்காகத்தான் நம்முடைய மகான்கள் இப்படி ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் அதனால தான் அவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள்னு பேர் ஒரு ஆச்சாரியர் ஒரு குரு நம்மை அழைத்து கொண்டு போயிட்டார் அம்மா என்ன பண்ணுறா குழந்த எங்கேயோ அப்படி தடம்புரண்டு நடந்தா கூட அப்படி கையை பிடிச்சி வா இந்த பக்கம் அப்படின்னு அழைச்சின்னு வராளா இல்லையா அதே பணியைத்தான் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் செய்தார்கள் கையை பிடிச்சி அப்படி அழைத்து கொண்டு போகிறார்கள் இதுதான் வழி இந்த வழியில் போனால் இந்த இடத்துல காலை வச்சா இந்த இடத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னு நம்மை கையை பிடித்து அழைத்து போகிற அந்த முறையில் தான் காளிதாசரும் சியாமலாதேவியை அம்பிகையை பலவிதமாக பாடி அவளுடைய அந்த வடிவத்தை வர்ணித்து துதித்தார் அம்பாளுடைய காலடியில் வந்து விழுந்துட்டோம் மன்மதனும் ரதியும் மாத்திரமில்லை நாமும் அவளுடைய காலடியில் தான் விழுந்திருக்கோம் இன்று இரவு முழுவதும் அவளுடைய அந்த திருப்பாதங்களிலேயே விழுந்து கிடப்போம் நாளை அவளுடைய பேரருள் நமக்கெல்லாம் நிச்சயம் கிட்டும் என்பதை நினைவுபடுத்தி இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன் வணக்கம்